வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் மனிதர்களாக வாழ்ந்த சிலர்தான் இன்று தெய்வமாக மதிக்கப்படுகிறார்கள் தோன்றிய காலம் முதலே மனித மேம்பாட்டிற்காக பலரும் உழைத்திருக்கிறார்கள் ஆனால் உடைத்து தான் கண்டறிந்ததை பிறருக்கு போதித்தவர்கள்தான் தெய்வமாக இன்றளவும் மதிக்கப்படுகிறார்கள் அவ்வாறு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் சித்தார்த்தர் என்ற ஒருவர் பிறக்கிறார் அந்த குழந்தை ஏழு நாள் குழந்தையாக இருக்கும் பொழுதே தன்னுடைய அன்னையை இழந்து விடுகிறான் ஆனாலும் சிற்றன்னையால் மிகவும் அன்போடும் பாசத்தோடும் வளர்க்கப்படுகிறான் அரண்மனை வாழ்க்கை மிகவும் வசதி வாய்ப்போடு வாழ்கிறான் தனக்கும் ஒரு மனைவி மகன் என்று ஆயிற்று ஆனாலும் கூட அவனுக்கு அந்த வாழ்க்கையில் ஒரு ஈடுபாடோ மகிழ்ச்சியோ வரவில்லை ஏனென்றால் அவன் மனித குலத்தின் மீது மிகவும் பாசம் வைத்திருந்தான் மனித குலத்தின் துன்பத்திற்கும் மனித குலத்தின் கடினமான சூழ்நிலைக்கும் யார் காரணம் என்று சிந்திக்க தொடங்குகிறான் தனக்குள் எழுந்த பல கேள்விகளுக்கு பதில் தேட தொடங்குகிறான் பல ஆசிரியர்களை சென்று சந்திக்கிறான் யாரிடத்திலும் சரியான பதில்கள் இல்லை ஆகையால் இந்த வினாக்களுக்கு தானே பதில் வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருந்த அரண்மனை வாழ்க்கையை விடுத்து துறவுகோளம் பூண்டு வெளியேறுகிறான் அவ்வாறு வெளியேறி நெடிய பயணத்தை மேற்கொள்கிறான் பனிரண்டு ஆண்டுகள் கடுந்தவம் புரிகிறான் கடுந்தவம் மனித குலத்தின் துன்பத்திற்கு காரணம் என்ன என்று கண்டறிகிறான் தான் அடைந்த பிறருக்கும் எல்லா மனிதர்களையும் துன்பத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் அத்தோடு அக்காலகட்டத்திலே நிலவிய பல மூடப்பழக்கங்களை மனிதர்களை கைவிட வைக்க வேண்டும் என்று எண்ணுகிறார் ஆகையால் ஊரூராக செல்கிறார் தான் கண்டடைந்த ஞானத்தை போதனைகளாக போதிக்கிறார் சித்தார்த்தர் புத்தர் என்று அழைக்கப்பட்டார் அந்த புத்தர் தான் கண்டறிந்த ஞானத்தை நாடுகளை கடந்தும் சென்று போதித்திருக்கிறார் அவ்வாறு போதித்தமையால் தான் அவர் மனிதர் என்பதையும் தாண்டி இன்றளவும் தெய்வமாக மதிக்கப்படுகிறார் அவர் இந்த பூலோகத்தில் மட்டும் மதிக்கப்பட மாட்டார் தேவர்கள் வாழக்கூடிய தேவலோகத்திலும் அவர் தெய்வமாகவே போற்றப்படுவார் என்கிறார்கள் சான்றோர்கள் ஏனென்றால் இந்த பூலோகத்திலே நீடித்த புகழை பெறுபவர்கள் தேவலோகத்திலும் மதிக்கப்படுவார்கள் என்கிறார்கள் யாரெல்லாம் நீடித்த புகழை பெறுவார்கள் என்றால் மனித குலத்திற்காகவே வாழ்வர்கள் மட்டுமே நீடித்த புகழை பெற முடியும் என்கிறார்கள் புத்தருடைய சக காலத்திலே வாழ்ந்த மகாவீரரும் கூட அவ்வாறுதானே இன்றளவும் தெய்வமாக மதிக்கப்படுகிறார் வள்ளுவர் கூறும் பொழுது இந்த நில யாரெல்லாம் நீடித்த புகழை அடைகிறார்களோ அந்த புகழ் அடைந்தவர்களை தேவலோகமும் போற்றும் தேவலோகத்தில் உள்ள தேவர்களை போற்றாது இவ்வாறு புகழ் அடைவர்களைத்தான் போற்றும் என்கிறார் ஆகையால் நாம் தேவலோகத்திலே போற்றப்பட வேண்டியவர்களாக இல்லையென்றாலும் கூட இந்த நில உலகில் நீடித்த புகழை அடையக்கூடியவர்களாக வாழ முயற்சிக்கலாம் அவ்வாறு முயற்சிக்கும் பொழுது நிச்சயமாக ஒட்டுமொத்த மனிதகுலமும் நம்மை போற்றக்கூடும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி நான்கு புகழ் எண் இருநூத்தி நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உலகு மீண்டும் குரல் நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உலகு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி